ஜாயம் ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஸ்ரீ ஷீரடி சாய்நாதரின் அளவற்ற கருணையினாலும் நிகரற்ற அன்பாலும் எண்ணற்ற சாயி பக்தர்களின் இடையீடற்ற பிரார்த்தனைகளாலும் ஸ்ரீ சாயி சச்சரிதம் எனும் பகவானின் அற்புதமான வரலாற்று நுட்பங்களில் சிலவற்றை தொகுத்து இசை மலராக்கி அந்தர்யாமியாய் விளங்கும்